வணக்கம் லட்சணியின் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி மூன்றாவது செய்தி சேவை செப்டம்பர் இருபத்தி ஏழு புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமுகம் தமிழக செய்திகள் முதல்வர் மற்றும் காவல் அதிகாரியை விமர்சித்து கைது செய்யப்பட்ட கருணாசை மேலும் இரண்டு வழக்குகளில் 13 பிரிவுகளின் கீழ் போலீசார் கைது செய்தனர் இதனால் முதல் வழக்கில் அவர் ஜாமினில் வெளிவருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அம்பத்தூர் சரக காவல்துறை சார்பாக சிசிடிவி விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது சிசிடிவி அமைக்க வியாபார நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் கூடுதல் ஆணையர் தினகரனிடம் நிதியுதவி அளித்தனர் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள விளக்கத்தை வரவேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் தமிழக அகதிகள் முகாமில் தங்கியிருந்த ஒருவர் இலங்கைக்கு படையில் செல்ல முயன்றபோது தங்கச்சிமடம் அருகே சுங்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டாா் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மட்டுமல்ல சாதாரண மக்கள் பயன்படுத்தும் பொருட்களின் விலையும் உயரத்தான் போகிறது என்று கமல் எச்சரித்துள்ளார் எச் ராஜாவிடம் பேசப்பட்ட விபரம் என்ன என்பதை மக்களுக்கு ஆளுநர் அறிவிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இந்திய செய்திகள் மத்தியில் ஆளும் பாஜக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக தனக்கு எதிராக உள்நோக்கத்துடன் அடிப்படை ஆதாரங்கள் அற்று அரசியல் ரீதியாக வேட்டையாட துரத்தி வருகிறார்கள் என்று சோனியாகாந்தியின் மருமகன் ராபர்ட் வத்ரா ஆவேசமாக தெரிவித்துள்ளாா் ஆதார் தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம் அரசியல் சட்டப்படி ஆதார் சரியானதுதான் என்று தீர்ப்பளித்தாலும் அதன் பயன்பாடுகளுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ஆனால் ஆதார் சட்டத்தை நிதி மசோதாவாக தாக்கல் செய்ததை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதற்கு காங்கிரஸ் அதிருப்தி மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து உரிமை உள்ளதால் நீதிமன்ற நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது நாட்டில் இதுவரை 41 கோடி மக்களுக்கு மக்களுக்குபான் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது கார்டுகள் மட்டுமே ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளன என்றுசமீபத்தில் வெளியான புல்விவரங்கள் கைதிகளைவிலங்குகளைபோல் நடத்தஅனுமதிக்கமுடியாதுஎன்றுதெரிவித்தஉச்சநீதிமன்றம் சிறைச்சாலையில் சீர்திருத்தங்களைஉடனடியாகமேற்கொள்ளவேண்டும் எனஉத்தரவிட்டுள்ளது பெங்களூருவில் பெய்துவரும் கனமழையால் தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிக்குஆளாகியுள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஈரான் அதிபர் ரவுஹானியும் மோதிக்கொண்டது பிற நாட்டு தலைவர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது லட்சக்கணக்கான மக்களை பர்மையிலிருந்து இந்தியா மீட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி கூட்டத்தில் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் லிபியாவிலிருந்து கிளர்ச்சியாளர்கள் இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் கடந்த நாற்பத்தி மணி நேரத்தில் மட்டும் சுமார் ஆயிரத்தி குடும்பங்கள் வெளியேறியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது நியூசிலாந்து பிரதமர் ஜசிந்தா அட்டன் தனது மூன்று மாத பச்சிலங் குழந்தையுடன் ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்று புதிய வரலாற்றை படைத்து அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளார் உலகின் முதல் தானியங்கி டிராம் வண்டியை அறிமுகப்படுத்துகிறது ஜெர்மனி சீனாவிடமிருந்து விடுதலை கோரி ஹாங்காங் தேசிய கட்சியை தடை ஹாங்காங் நிர்வாகம் மாலத்தீவு அதிபர் தேர்தலில் அதிபர் அப்துல்லா யாமின் படுதோல்வி அடைந்துள்ளார் முன்னாள் அதிபர் முகமது நஷீத் கட்சி வேட்பாளர் இப்ராஹிம் முகமது சோலி அமோக வெற்றி பெற்றுள்ளார் வீட்டு உபயோகப் பொருட்களான ஏசி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ரேடியல் டயர் உள்ளிட்ட வகை பொருட்களுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே மூவாயிரத்து எழுநூறு கோடி டாலர் அளவுக்கு வர்த்தக வாய்ப்புள்ளன என்று உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது எனினும் தொடர்ச்சியான அரசியல் பதட்டம் காரணமாக இருதரப்புக்கமான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மோசடி செய்வோர் மற்றும் கடனை திரும்ப செலுத்தாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வங்கியாளர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வலியுறுத்தி கூறியுள்ளார் ஈரான் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் கோரிக்கை சவுதி அரேபியா மற்றும் ரஷ்ய நாடுகள் புறக்கணித்துள்ளன இதனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவு கச்சா எண்ணெய் விலை வேரல் எண்பத்தி டாலர்களாக உயர்ந்துள்ளது அமெரிக்காவில் பணிபுரியும் இந்தியர்களுக்கு கடும் சோதனை உருவாகி இருக்கிறது ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் எச் விசா விரைவில் நிறுத்தப்பட உள்ளது இவ்வாண்டு இறுதிக்குள் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது வளரும் நாடுகளில் எதிர்காலத்தில் வரப்போகும் உணவு பஞ்சத்தை முன்கூட்டியே கண்டறிந்து தவிர்க்கும் முயற்சியில் சர்வதேச அமைப்புகளுடன் கணினி தொழில்நுட்ப நிறுவனங்களான கூகுள் அமேசான் மைக்ரோசாப்ட் மூன்றும் கைகோர்த்துள்ளன விளையாட்டுச் செய்திகள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி பளுதூக்குதல் வீராங்கனை மீராபாய் சானு ஆகியோருக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார் நான் கேப்டன் பொறுப்பேற்று செயல்படும் போது எண்ணிக்கை ஒரு பெரிய விஷயமல்ல என்று இருநூறாவது போட்டியில் கேப்டன் பொறுப்பேற்றுள்ளார் மகேந்திரசிங் தோனி தெரிவித்துள்ளார் கிரிக்கெட்டில் கடந்த சில ஆண்டுகளாக அடங்கி ஸ்பாட் பிக்ஸிங் மீண்டும் தலைதூக்குகிறது ஐந்து முக்கிய அணிகளின் கேப்டன்களை ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபடக் கோரி கடந்த ஒராண்டில் புக்கிகள் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஊழல் கட்டுப்பாட்டுத்துறை பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான பிஃபாவின் சிறந்த கால்பந்து வீரராக குரோஷியாவின் லூகா மட் தேர்வு விருது வழங்கப்பட்டுள்ளது தேவர் மகன் இரண்டாம் பாகத்தின் கதையை கமல்ஹாசன் எழுதி வருகிறார் என தகவல்கள் வெளிவறிந்துள்ளன டூலெட் திரைப்படம் டிசம்பரில் வெளியாகும் என்று இயக்குநர் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரம் அருகே நடந்த கோர விபத்தில் பிரபல பாடகர் மற்றும் இசையமைப்பாளருமான பாலாபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களது இரண்டு வயது மகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இத்துடன் அச்சினையில் இன்றைய செய்தி சேவைகள் ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவு மஞ்சள் தலை போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செய்வெடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினி வருகை தருங்கள் நன்றி வணக்கம்